வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தன்களுடன் விகடம் பண்ணு கெட்டவர்களோடு ஒருபோதும் விகடம் பண்ணாதே ஆம் உன்னுடன் சமமானவர்களுடன் விகடம் பண்ணு கெட்டவர்களோடு ஒருபோதும் விகடம் பண்ணாதே என்கிறார் ஜான்சன் நன்றி வணக்கம்